அந்த பழக்கத்துல என்னை பொறுத்தமட்டில் எந்த சந்தனமும் அபிஷேகமா பண்ணக்கூடாது ஒரு நீதி நான் அரசனா வரணும்னு சொன்ன எனக்கு அபிஷேகம் பண்ணும்போது திருமுழுக்கு செய்கின்ற பொழுது திருநீர் ஒன்றுமே இருக்கணும் வேற எதுவும் ஒன்று ரெண்டாவது செடுங்கலன்கள் போட்டிருந்த திறந்து இந்த மாலை வைக்கணும் அந்த மாலை போடணும் இந்த மாலை போடணும் நவரத்தன மாலை என்ன இது என்ன இங்க என்ன கட்டணும் சொல்லி நீங்க அப்படியே போடுவீங்க மன்னிக்கணும் மன்னிக்கணும் நேபாளத்துல வாங்கின ஒரு திராட்சம் இது ஆறுமுகம் உடையது அது சிவப்பு கைத்துல கட்டிருக்கிறேன் இதேதான் நான் மாலையா போட்டுக்குவேன் ரெண்டு நவரத்தன மாலை இப்ப போட்டிருக்கேன் ஆறுமுகம் உருதுளாக்கம் அருமையா ஒரிஜினலா இருக்கிற உருதாக்கம் இது நல்ல சிவப்பு கயிறு அதுல போட்டிருக்கிறேன் இந்த மாலையோட தான் நான் அரசனாயிருப்பேன் வேற மாலை கூடாது அப்ப அபிஷேகம் பண்ணனா திருநீர் தான் மாலைன்னு எனக்கு போட்டா இந்த உருதுளாக்க மாலைதான் ரெண்டு மூன்றாவது என்ன சுவாமி அணிந்து தாங்கும் அது நவரத்தை நினைச்சது அதெல்லாம் கூடாது அடியேன்னு ஒரு காலத்துல சடை வச்சிருக்கிறேன் மடித்தலும் நீட்டலும் வேண்டாம் ஒண்ணும் மடிக்கணும் அல்லது நீட்டணும் அவர் நீட்டியிருந்தார் எது சடை வச்சிருந்தார் இந்த சடையோடவே இருக்கணும் இதுல கிரீடமெல்லாம் அணிய கூடாது அப்ப எத்தனை நீதி மூன்று ஒன்று நல்லவா தெருமுழுக்கு என்றால் திருநீரே மார்பில் அணிகலன் என்றால் முருந்திராக்கமே தலையில் முடி என்றால் என்னுடைய தடையே போதும் இந்த நீதிக்கு உட்பட்ட அமைச்சர் பெருமக்களே ஏதோ அடியேன் நீங்க சொல்றதுக்கு வர்றேன் இல்லை வணக்கம் நன்றி அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அது தெய்வ திருவர்களாலே யானை கட்டி விட்ட மாலை அவருக்கு தான் போட்டிருக்கு அதனால உடனே அந்த பழைய திருப்பள்ளி அடிச்சு எது எமை பணி கோளும் கேட்போம் எம்பெருமா பள்ளி எழுந்தருடாயே அரசுக்கு எழுந்தருடாயே என்று சொன்ன அப்படி சொன்ன உடனே நல்ல வளையப்பட்டி வளையப்பட்டி யாரு வளையப்பட்டி தான் யாரும் சொல்ல நான் சொல்றேன் அதனால அப்படி எல்லாம் இருந்தது ஒவ்வொரு இடம் சிறப்பா இருந்தது மேலமும் வேண்டாம் அடிய இந்த மூன்றை நாளில் வணக்கம் அந்த ஆரவாய்ப்பையோட இங்கே அரண்மனை சென்று திருநீரே அபிலேகமாக திருக்கலன் உருதிராக்கமாக அந்த நவ கிரீடம் என்பது திருச்சடையே ஆக இருந்தார் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் எந்த மும்மை திருமுழுக்கு திருநீராய் மார்விலணியும் கலன் உருதிராக்கமாய் திருமுடி சடையா இருந்து மும்மையால் உலகாண்டார் சுந்தரமு சுவாமிகள் பொறுத்திருந்து பார்க்கிறோம் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே இது பாடிய நூற்றாண்டு ஏழு சேக்கிடார் பாடியது பனிரெண்டாம் நூற்றாண்டு ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னே இந்த மும்மை என்பதற்கு உரை மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே அந்த மூன்றும் கொண்டு நம்முடைய மூர்த்தியார் என்று கேட்டரும் எல்லையில் கல்வியோரும் வன் தன்மதி நூல் அமைச்சர் தாமும் நன்றிதான் என்று நற்றவேந்தர் சிந்தை ஒன்றும் அரசால் உரிமை செயலால் உயிர் அவ்வளவுதான் அப்படியே யானை மீது ஏற்றினார் வந்தார் வந்து என்ன செய்தார் கண் வெளித்தவர் வாய்மை நுணுங்கு நூலின் பதம் எங்கும் விளங்க பவங்கள் மாற உதவும் திருநீரு உயரு திருநீரு உயர் கண்டிகை கொண்ட வேணி வேணின சடை முதல் மும்மையினால் உலகாண்டனர் மூர்த்தியாராம் அந்தமையால் உலகாண்ட மூர்த்திக்கு அடியேன் என்று சொன்னாரே அந்த மும்பை இந்த மும்பை என்று சொன்னார் அப்புறம் அரசுக்கு வந்துட்டார் வந்தா எப்படி அரசியல் நடக்கிறது எப்படி நடக்கிறது ஏலங்கமழ் கோதையர் தந்திரம் என்றும் நீங்கும் சீலங்கோடு வெண்புலன் தெவ்வுடன் வென்று நீக்கி ஏலங்கமள் கோதைய தந்திரம் என்றும் நீங்கும்லங்கொடு வெம்புலன் தெவ்வுடன் வென்று நீக்கி இரண்டு பைவர்களை சுத்தமா அந்த நாட்டுக்குள்ளேயே வராதவாறு வச்சாராம் ஒரு பகைவர் தன் உள்ளத்துல வரா மாதிரி இன்னொரு பைவர் தன் நாட்டுல வராத மாதிரி அது என்ன சார் ஒரு பைவர் நாட்டில் வராதவாறு இன்னொரு பைவர் உள்ளத்தின்கண் வராதவாறு அப்ப ரெண்டு பைவர் இருக்கிறாங்க அரசனுக்கு என்னன்னு ஒன்று நாட்டை கெடுப்பதற்காக இருக்கிற சுற்றி இருக்கிற அரசர்கள் ஒரு ஆள் உள்ள வரப்பட இன்னொன்னு இருக்கிற பயவை என்ன என்ன பயம் என்ன ஐந்து பொறிகள் ஐந்து பொறிகள் இந்த பொறிகளும் உள்ளத்தை கெடுக்கிற பயமை ஆதலால் இந்த உள்ளத்தை கெடுக்கிற ஐந்து பகைவரையும் வென்று அதோடு கூட புறப்பகையாக இருக்கிற நாட்டுப் பகை நாட்டுப்பகையும் தன்னுடைய சொந்த பயணியும் திருவள்ளுவர் அங்கிருந்து வந்தார் ஏதாவது நெருத்தி நிறுத்தி எல்லாத்தையும் எப்படி காக்கிறது உரண் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர்வித்து திருவள்ளுவர் அதுதறியார் அந்த அஞ்சுக்கு அந்த யானையை என்ன பண்ணணும் தோட்டி வச்சிருக்கணும் இது தோட்டி வேணும் அவன் சாமியல வச்சிருக்கான் வந்தா குத்துறேங்கிறான் யானை போடுது இங்க எப்படி குத்துருது அதான்டா உரன் என்னும் தோட்டியால் உரன் விளங்காது ஏன் தமிழ்நாடு தமிழ்சொல் ஆதலால் விளங்காது முருகா முருகா நம்ம எப்படி விளங்க தமிழ்நாடுல இருக்கிறோம் தமிழரா இருக்கிறோம் எப்படி விளங்கும் உரன்னா நம்மதான் எங்கயோ போயிட்டோமே தமிழனா இருந்து தமிழ் மொழியில பேசிக்கொண்டிருந்தா பரவாயில்ல நம்மி தாடியா வந்துட்டோம் விளங்குமோ விளங்காது உரண் அது என்னங்க எந்த ராணா போடுறதுங்க அதுவே விளங்காது அப்புறமேல என்ன பொருள்ங்கிறது விளங்காது முருகா முருகா உரன்னா இந்த சின்ன ராணா பொண்ணும் அந்த உரனுக்கு என்ன பொருள்னு கேட்டா இப்ப பாருங்க விளங்கும் விளங்கும் வைராகியம் அதான் கேட்டேன் அம்மா ஏன் இதுல வளர்ந்துட்டான் வைராகியத்துல வளர்ந்துட்டான் அந்த வைராம் என்ற வட சொல்லுக்கு என்னராக்கியம் இருக்கிற பெருமானே செய்யும் போது நோக்கினார் அவளும் நோக்கினாலுங்க அப்ப கண்கால் திருமுறை அல்லவா நல்ல இறைவனுடைய திருவருட் பாடல் கேட்கணும் தெரியுதா சரியுங்க காதுக்கு அப்படி கட்டல மூக்கு மணி எட்டாக போதாட்டுக்கு எங்கேயோ வட வாசனை வருது அப்படின்னா அடி பண்ணியே பட்டே வாழ்த்து கண்டாய் பெருமானை வாழ்த்து இந்த உடம்பு உடம்பு இருக்கு என்னடா பயன் எது சாமி ஆறன் கோயில் வாலம் வந்து அங்க சுத்துற தெருவை சுத்தினோதும் போக்குறத்துக்குள்ள போட்டுவா எந்த போக்குவரத்து அவன் ஏதா சுத்தனும் காக்கும் எம் காவலி அதனால் அவனை சுத்துறா இப்படி இந்த ஐந்து பொறிகளையும் உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் அவன் யாருனாரு வரண் வைப்பிற்கோர் என்று சொல்ல மேலாய வீட்டுல என்று சொல்லுகின்ற இடத்துல இருக்குது என்னதுனானோ மகாபாவிகள் வரன் என்னும் வைப்பு அப்படின்னு சொன்ன ஒண்ணு அமெரிக்கா அப்படின்றது என்னமோ உரப்பட பட வேண்டிதான் குப்பை பட வேண்டிதான் வரன் எண் உனக்கு அந்த எண்ணம் விட்டுடு திருவள்ளுவர் அந்த எண்ணம் உடையவன் நல்ல கடவுள் பட்டுவர் ஆழமான கடவுள் பட்டுவர் கொஞ்சமா ஐயமும் ஒரு சான்று அதனால அப்ப நமக்கு பயவன் யாருன்னு கேட்டா இந்த ஐந்து பொறிகள் பைவன் ஆகவே மூர்த்தியார் என்ன பண்ணாரா தன்னுடைய உள்ளத்துல அந்த ஐந்து பகைவன் அந்த அணுக்கம் தன் நாட்டில் எவரும் வாராதவாறும் அகப்பகையும் புறப்பகையும் காத்தார் மூர்த்தியார் அரசன்னா அப்படி இருக்கணும் எனவே விளங்க பவங்கள் நீங்கும் ஆமா கீழங்கோடு வெம்புலன் தெவ்வுடன் வென்று நீக்கி ஞானம் தனி நேமி நடாத்தி நலங்கொள் ஊழி காலம் உயிர்கற்க இடனான கடிந்து காத்து எந்த திட்டங்களும் எந்த ஒன்றும் மக்களை முன்வைத்து செய்யணும் மக்களை முன் வச்சு அவர்களை நீ எந்த நன்மையும் செய்ய விடாது உனக்கு நன்மைங்கிறதுக்காக இப்ப கூட நம்ம ஐயாட்ட சொல்லிட்டு இப்ப தனியாருக்கு வேணா தனியாருக்கு வேணாங்குறீங்களே எல்லாம் அரசுக்கு வேணாம் அரசு உடனே ஆகணும் தனியார் உடம்புக்கு ஆகணும் என்ன போட்டுதுப்ப என்ன போயிட்டு உடனே நல்ல யோகையா வேலை செய்யணும் ஞானம் தனிநேமி நடாத்தி நலங்கொள்வூழிக் காலம் உயிர்கட்கு இடரான கடிந்து காத்து யாருக்கு எந்த வித எடியூரு இல்லாமல் காத்தாராம் பாதம் பரமன்னவர் சூழ்ந்து பணிந்து போற்ற ஏதம் பிணியா வகை இவ்வுலகாண்டு தொண்டின் பேதம் புரியா அருட்பேரரசாலப் பெற்று பேதம் புரியா என்ன பேதம் புரியா இதெல்லாம் முன்னே பாண்டிட மானிலங் காவலன் ஆவான் இங்க வாடா நீதான் அரசனா ஆமையா ஓகே மண்ணுயிர் காக்கும் காலை நீதான இந்த நாட்டை காக்கணும் ஆமாங்க தான் அதனுக்கு இடையூறு முதல்ல ஒன்னால இந்த மக்களுக்கு இடையூறு இல்லாம இருக்கணும்னு சொன்னார் சிவசிவ இருபதாம் நூற்றாண்டு இப்படித்தான் கண்டார தெரியல நீ முதல்ல நீ யோகா பெரிய புராணம் பெரிய மாண்புமிகு அமைச்சர் பாடுது இவர் ஒன்றும் சொத்தே இல்லை எங்க மாதிரி ஒரு பலனும் கூட பாடுதில்லை மாண்புமிகு அமைச்சர் சோழ நாட்டின் முதலமைச்சர் முதல்ல உன்னால நாட்டுக்கு தீங்க வராமல் சிவே சிவஜிவ தன்னால் தன் பரிசனத்தால் உங்க சொந்தக்காரனால இப்ப பார்க்கிறமே பார்க்கமிடமெங்கும் நீக்கப்பட்டு இருக்குது நீதிமன்றங்கள்ல தன் பரிசனத்தால் அப்போ உன்னால இந்த நாட்டு கெடியூர் வரக்கூடாது உனக்கு வேண்டியவர்களால் வரக்கூடாது உறவா இருந்தாலும் நண்பா இருந்தாலும் ஊ பகை திறத்தால் அப்புறம் தான் வாங்கின பணம் வீட்டுக்கு வந்தால்தான் நிச்சயம் இப்போ ஆமா ஆமா ஆள் வந்தால்தான் நிச்சயம் பணம் வந்தால் நிச்சயம் இந்திரனே சாலும் கறிங்களா எங்க அன்பர்களே ஒருவர் அப்படி இருந்தவர் நல்ல உழைப்பில் கடமையை செய்து அருமையாக கட்டணும் தம்மால் உயிர்கள் தம்மாள்னா ஒரு உயிர் இன்னொரு உயிரை செய்யாம இருக்கணும் ஆத்தலை படுத்தா நாலு பேர் போய் தீர்த்துட்டான் இப்ப பார்க்கு மேடம் நிற்க படம் குத்து கொல திருடு இதுதான் பேப்பர்ல அல்லது ஆக்சிடென்ட் இதுக்கு அங்கங்கேயும் வந்து என்ன பண்றாங்க உடனே வந்து சிஏபி விசாரிச்சு இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் திறம இல்லாதவர்கள் அந்தந்த பணிக்கு வந்து இருக்கிறார்கள் என்று அறிக்கை கொடுக்கறாங்க அதை கவனத்துக்கே கொண்டாடுறதில்ல திறமை இல்லாம ஒன்று கவனக்குறைவெல்லாம் இருக்கலாம் இருக்கலாம் ஆனா திறமையின்மை எது எதுக்குரிய திறமையும் அவன் இல்லை கிடையாது எதுவும் கொடுத்து வந்துட்டான் அவ்வளவுதான் என்ன கொண்டு திடீர்னு கவர்னரா போட்டான மக்களும் தமிழ் மொழி ஏதோ பத்தோட வேணாலும் சொல்லலாம் அவ்வளவுதான் எனக்கு அருமை ஆட்டில் நீ மாநில ஆளுநர் சிவ சிவ உருப்படாதுன்னு அர்த்தம் தகுதி இல்ல அதுக்குரிய தகுதி எல்லாம் வேணாமே தீர்த்து அரங்காப்பான் அல்ல இதுதான் அரசனுடைய நீதினு அருமையா மாண்புமிகு அமைச்சர் எங்க பண்ணார் நீயே பண்ணவே இவர் அந்த முறையில ரொம்ப அருமையாக தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிக பயத்தரத்தால் கல்வரால் உயிரிழந்தம்மாள் எந்தவித பயம் இல்லாம இருக்கலாம் நெய்வேலியில நல்லதுன்னு சொல்லணும் நெய்வேலியில ஒன்னு பதினாறாவது வட்டம் பதினஞ்சாவது வட்டம் இருபதாவது அதுல இந்த ரெண்டு நாளைக்கு முன்னால அங்க ஒரு திருமுறை முற்றுவதல் அல்லமா திருவாசகத்தை தொடர்ந்து பேசும்படியானது நெய்வேலியில அங்க இருக்கும்போது ரொம்ப சர்வசாதாரணமா துணிமணி எல்லாம் வெளியில போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு பணிக்கு போயறாங்க வர்றாங்க சாயந்தரம் வர்றாங்க அப்படின்னு வந்த மா நெய்வேலியில போட்டு அப்படி ஒரு நெய்வேலியும் இருக்கிறது தமிழகத்தில் காய போட்டு போவையாட்ட எல்லாம் கூட ஒண்ணும் போவாங்க வாழ்க்கையில் அதனால இப்படியாக எந்தவித அச்சமில்லாமல் இருப்பது உலகாண்டு தொண்டின் ஒரே நீதி தான் ஒரே நீதி தான் அதனால தன் மைந்தன் ஒரு ஏதோ போற போக்குல ஒரு ஆண்கண்டின் மீது ஏற்றிட்டான் அது ஏத்தல அது வந்து புகுந்தது சட்டப்படி அல்லவா தப்பு இல்ல ஆமா பின்புறாங்க புகுந்ததாக எனவே அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா தான் மட்டும் போகல பெரிய தேர் ஒலித்தேரு எல்லாரும் வேற அமைச்சர் வந்து சித்தரசர் வர்றா இளவரசர் வர்றார் அதனால வந்து போயிட்டு ராஜவீதி போன வீதியோ அந்த சாதாரண இங்க போற வீதியெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது தப்பி தப்பி போனா கூட போனதுதான் இப்ப பாருங்க இதுல எல்லாம் சென்னையில நகராட்சியில கண் பன்றி மாடு வைக்க கூடாது இருந்தா இவ்வளவு அபராதம் போட்டு சப்போஸ் நான் நாளைக்கு வந்து பன்றி ஆட வந்து உள்ள உணஞ்சி வந்து பஸ்ஸில் போச்சுன்னு சொன்னேன் இவன் வெளியில் சொல்லாமல் இருக்கணும் சொன்னேன் ஏன்னு கேட்டால் மாட்டுக்கு மாடு போனது இல்லாமல் வச்சிக்கூடாது பத்தாயிரம் அபராதம் போட்டுவாங்க அப்படிப்பட்ட வீதியல்ல தரைப்படுத்தப்பட்ட வீதியல்ல அரசர்தான் செல்லுகின்ற வீதி இப்படி போயிருந்தும் கூட நான் என்மைந்தன் இவ்வாறு நடந்து கொண்டான் என்று நான் இவனை கொல்லாது விடுவேனானால் ஊரில் இருக்கிறவங்களை நான் எப்படி அரசாழ முடியும் எப்படி எனக்கு அறமாக முடியும் ஆதலால் ஒரு மைந்தன் தன் கூலத்துக்கு உள்ளான் என்பதும் தருமம் தன் வழி செல்கை கடன் என்று நாமெல்லாம் அரசை பின்பற்றி அரசரிய வழி குடிகள வழ அல்லவா பழமொழி பொண்ணே ஒரு சின்ன கேட்குது அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறது உலகத்தை நன்றாக காக்கிறான் அவன் தான் காப்பதற்குரிய தகுதியும் பொறுப்பும் உடையவன் ஒரு சின்ன பாப்பா தாத்தா அவரை யாரு காப்பா நம்ம அந்த காப்பாட்டு அறநெறி முறை இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் அவன் இதுவரைக்கும் நீதி நெறியா கொண்டு வந்திருக்கான் பாருங்க அந்த நீதிநெறியாகி அந்த முறை அவனை காக்கும் ஏ தாத்தா காக்குமா தாத்தின் அந்த நீதி நிறைமுறையில் இருந்து அவன் வலுவாமல் மட்டும் இருப்பான ராஜா காக்கும் வலுவாக்கா போன குரலையாவது படிக்கப்படாதா நாட்டில் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை யார் காக்கும் முறை காக்கும் காக்குமா முட்டாட்சியின் காக்கும் தவறாமல் அந்த நீதி நிலையில மட்டும் அவன் தவறாமல் இருந்தான் சத்தியம் காக்கும் போடாட்டான் திருக்குறள் எந்த மொழிலயும் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கு நம்ம மொழியில் இருக்கிற ஆள் படிக்கலயே அவினாசலிங்க செட்டியார் இதை வந்து கட்டாய பாடம் கொண்டாந்தார் உயர்நிலைப்பள்ள பின் வந்த வந்து முன்னாள் செஞ்சான உடனே அதை அழிச்சாத்தான் இவனுக்கு தூக்கம் வரும் கேட்டே போனான்னு கேட்டே போனான்னு ஒரு ஆள் செஞ்சாருலப்பா ஒரு அவினாசலிங்க திருக்குறள் கட்டாய பாடமாக அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க கல்லூரியில் கொண்டாந்துருக்கான் அடுத்த யூனிவர்சிட்டி வந்து திருக்குறளோட நீ பூசா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆரம்பி தூக்கி போட உடம்புற உங்க நூல்லாம் வேண்டாம் கேக்குற ஒரு நூல் இருந்தா போதும் உலகை ஆளலாம் அவ்வளவு நீதி இல்லை என்ன அதனால இந்த பேதம் பேதம்புரியா தனக்குன்னு ஒன்னு பிரச்சன ஒருமைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பது உணன்தான் தர்மம் தன் வழிச்சல்கை கடனன்று முறைகாக்கும் முட்டாட்சியினரே அதுமே தர்மம் தன் வழிச்சல்கடன் மருமம்தன் வேராடி உறவுந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோதான் அரசாட்சி அது அரசாட்சிப்பா அது அரசாட்சி இந்த இவர் ஆறாவே மும்மையால் இது அரசாட்சி இப்படி இதெல்லாம் அரசாட்சி அரசாட்சி சொன்னா இப்போ நீ நடைபெறுத்த எனவே அருட்பேரரசன் கடல் சேவடி நன்னினர் அன்னலாறு இப்படி பல ஆண்டுகள் அருமையாக அந்த மதுரையை காத்து செங்கோல செய்து நிறைவாக பெருமானுடைய திருவடி நிழலை அடைந்தார் என்று வரலாறு ரொம்ப சின்னது நீங்க வெறும் வரலாறு மட்டும் செஞ்சீங்க மூணு நிமிஷம் அவ்வளவுதான் பாண்டி நாடு மதுராபுரி மூர்த்தியார் வணிகர் தந்தனம் அவர் பணி செய்வார் ஒரு வந்தான் அப்ப தேய்க்க கூடாதுன்னு சொன்னான் புலங்கையிலேயே தேய்ச்சி அவ்வளவு தூரம் அன்பா அந்த ஊர் அரசு இறந்து போன பிறகுங்களா யார் அரசு தேர்ந்தார் யானைகிட்ட ஒரு மாலையை கொடுத்து இது யாரும் மாலை போடுதுன்னு அது அங்கே சுத்தி இங்கே சுற்றி கோபுரத்திலிருந்து வந்த வெறுபட்ட போட்டது எனவே அவர் மூர்த்தியார் அவர் ஆண்டபோது திருமுழுக்கு திருநீராய் அணிகலன் உருதுராக்கமாய் அப்புறம் கிரீடம் திருச்சடையாய் வைத்து ஆண்டார் எனவே மும்மையால் உலக ஆண்ட மூர்த்திக்கு மடியேன் வணக்கம் முடிஞ்சு இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்று சொல்லி இனி அடுத்த முருகன் அவருடைய வரலாற்றை சந்திப்போம் என்று சொல்லி ஐயா அவர்கள் ரொம்ப அருமையா கேட்டாங்க சுந்தரப்பேரம் எய்த படலம் படிக்கின்ற பொழுது அது சந்தாசே சந்தை சேல இருக்கு குஸ்தி போடுற மாதிரியே அந்த பாட்டு இருக்கு அப்படின்னு எனவே இதுல வந்து ஆசிரியர்கள் அந்த சந்தைசையை இடையிடையே வைப்பாங்க இந்த சுந்தர பேரமை படத்தில் தொடக்கத்திலிருந்து ஒரு பதினாறு இருபது பாட்டு அது மாதிரி அந்த சந்தத்திலே இருக்குது இது போல் பெரிய புராணத்தில் சந்தத்தில் பாடிய வரலாறியது அப்படின்னு கேட்டு ஆனால் அது நமக்கு நடந்ததுதான் ஆணாயர் புராணம் ஆனாயர் ஒரு புடல் ஓசை அதனால அந்த வரலாற்றை தொடங்குகின்ற சந்தத்தில் அமைச்சர் பெரிய புராணத்தில் அதுபோல அங்கே இங்க அந்த சுந்தர பேரம் அந்த பேரம் பெருமானே அம்பை குண்டு செய்தார் அதெல்லாம் தொடங்கும் போதே அந்த குஸ்தி பாட்டுல சந்தை செலவரு தமிழகம் ஒரு பக்கம் ரொம்ப அருமையா இருக்குது நன்றி உங்களுக்கு வணக்கம் நீங்க எழுந்து வந்து கேட்காம அங்கிருந்தபடி கேட்டது எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு பெரியவங்க அதனால ஆகவே இது மாதிரி நீங்க சிவகாசியில இந்த பெரிய புராணத்தை இந்த நாளிலே மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயன வரலாற்றை இங்கே இருக்கிற பெருமக்களோடு சேர்ந்து படிக்க வேண்டும் என்று பெருமானுடைய திருவருள் ஆணைய ஆதலால் உங்களோடு சேர்ந்து பெரும் புண்ணியத்தை பெற்றேன் இதற்கெல்லாம் மூல காரணமாக மூர்த்தி முருகப்பெருமானும் அவருடைய திருவுண்ணுடைய குருமூர்த்திகளும் ஆவர் வணக்கம் கூறி உங்களுடைய அனைவருக்கும் வணக்கம் கூறி நம்முடைய ஐயாவர்களுக்கும் வணக்கம் கூறி